அல்லாஹின் திருத்துதர் முகமது சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நபியினுடைய முப்பத்தி ஐந்தாவது காபத்துல்லா புதுப்பித்து கட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து நபி அவர்கள் தங்களுடைய நாற்பது வயதிற்கு முன்னர் சுமார் மூன்று ஆண்டு காலங்கள்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 என்று வசனங்களை இந்த பின்னால நபி பணி ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து சுமார் மூன்றாண்டு காலங்கள் இரகசியமாகவே இருந்தது பணி மார்க்கெட்டுக்கு வரல பொது அழைப்பு அல்ல முதல்ல நபியை கொண்டு ஈமான் கொண்டது அன்னாருடைய அதுக்கடுத்து நபியினுடைய வளர்ப்பு மகனாக இருந்தது ரதியல்லாஹன் இவங்களுக்கு நபியினுடைய வளர்ப்பு மகன் என்று பெயர் ஹிபு ரசூல் நபியின் நேசர் என்ற சிறப்பு பெயரும் இவர்களுக்கு உண்டு எப்படி இவங்க நபிக்கு வளர்ப்பு மகன் ஆனாங்கன்னு சொன்னா இவங்க அசல்ல வந்து ஹதிஜா நாயகிக்கு உள்ள அடிமை திருமணத்துக்கு முன்னாலேயே ஹதிஜா நாயகினுடைய அடிமை இவர் எப்படி அடிமையாக இருந்தார் இவருடைய எட்டாவது வயதில் இவருடைய எட்டாவது வயதில் குழந்தையாக இருக்கும்போது இவருடைய ஊர்லேருந்து யாரோ இந்த பையனை திருடிட்டு வந்து மக்காவில் இந்த பையனை அடிமைன்னு பேர் சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க உண்மையில் அடிமை அல்ல இவர் திருடப்பட்டவர் குழந்தைய திருடிட்டு வந்து மக்காவில விற்கப்பட்ட பராமரிப்பில் இருந்தவர் திருமணத்துக்கு பின்னால இந்த அடிமையை தன்னுடைய கணவருக்கு பரிசா கொடுத்துட்டாங்க அன்பளிப்பாஹிகள் நாயகம் அவங்களுடைய பராமரிப்பு சிறிது காலம் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஊர்ல குழந்தைய காணாங்கானான்னு தேடுறாங்க யதார்த்தமா ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வந்த ஒருத்தர் இந்த பையனை பார்த்துட்டு இவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்துட்றாரு மக்காவில் இன்னாருடைய குடும்பத்தில் அவங்க புள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவருடைய பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபுடைய பாரம்பரியம் வாக்கு மாறாதவர்கள் நியாயமானவர்கள் நம்ம புள்ள கிடைச்சிரோம்ங்கிற சந்தோஷத்தில் வர்றாரு அவர் பெயர் ஹாரிஸ் தன்னுடைய சகோதரனையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க வந்து தேடி பிடிச்சி நபியினுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஜெயித்துடைய தந்தை தான் நான் இவர் என்னுடைய உடன்பிறப்பு தயவு செய்து எங்கள் குழந்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க உரையாடல் நபி சொன்னாங்க அவருடைய பெற்றோர்கள் இவர் இவர்கள் அவருடைய பெற்றோர்னு தெரியாது நபிக்கு அவரை கூப்பிடுறேன் உங்களை பெற்றோராக ஏற்றுக்கொண்டு வர சம்மதித்தால் சந்தோஷமாக கூப்பிட்டு போங்க வரலை மாட்டேன்னு மறுத்துட்டாருன்னா நான் கம்பல் பண்ணி அனுப்ப மாட்டேன் கட்டாயப்படுத்தி உங்களோட அனுப்ப மாட்டேன் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு எந்த குழந்தை பெற்றவங்களோட வர்றதுக்கு மறுக்கும் கூப்பிடுங்கிட்டாங்க நபி அவர்கள் ஜெயித ரலிஎல்லான்னு கூப்பிட்டாங்க இவங்க யாருன்னு கேட்ட உடனே இவர் என் தந்தை இவர் என்னுடைய சிறிய தந்தைன்னு அடையாளம் காட்டினாங்க ஒன்று அழைக்கிறாங்கன்னு நீங்கள் போயிருங்க நீங்க விரும்பின அவர்களடு போகலாம் நீங்கள் விரும்பினால் என்னோடு இருக்கலாம் முடிவெடுக்கும் உரிமை உங்களுக்கு அந்த குழந்தை அடுத்து உடனே சொன்ன சொல்லலாம் இது அப்போதெல்லாம் நபி நபியாக அறிவிக்கப்படவில்லை உங்களை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போறதுக்கு ஒரு காலத்திலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உங்களுக்கு பகரமாக வேறு யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் தாயுதா பெங்க அல்லாஹுடைய தூதராக மாறுவதற்கு முன்னரே அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை சார்ந்தோர்களெல்லாம் பெற்றோரை விட்டுட்டு கூட கூட வாழ்றதுக்கு விரும்பினாங்க தன்னுடைய மகன பார்த்து திறாங்க எனக்கு பிள்ளையாக செல்லமாக வாழ்வதை விட்டுவிட்டு இந்த மண்ணில் நீ அடிமையா வாழணும்னு விரும்புறியா என்ன அடிமைதான் அடிமையா வாழணும்னு விரும்புறியா அடிமை வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை சொன்ன உடனே நபிக்கு கோபம் வந்துருச்சு ஜெய்த கையை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு நேர காபத்துல்லாவுக்கு இழுத்துட்டு வந்த ஹதருள் அசோது பக்கத்தில் நின்னாங்க கூடியிருந்த எல்லா சபைக்கும் அறிவிச்சாங்க இந்த அறிவிக்கிறேன் உண்மையில் இவர் என்னுடைய மகன் இனிமேல் இவர் என்னுடைய அடிமை விட்டு இவரை நான் என் மகனாக ஏற்பேன் எனக்கு அவரும் அவருக்கு நானும் வாரிசாவோம் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு பெறக்கூடிய எல்லா உரிமையையும் பெறுவார் நான் அவருக்கு அவர் எனக்கு வாரிசாவோம் இவர் என்னுடைய மகன் இனி என் அடிமை இல்லை இதை கேட்ட உடனே பெற்றவங்களுக்கும் சந்தோஷமா போச்சு நம்முடைய மகன் இங்கே அடிமை வாழ்க்கை வாழல கூப்பிட்டு பார்த்தாங்க ஆள் வரலைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க நபியினுடைய வளர்ப்பு மகன் என்ற பெயரில் இதிலிருந்து அவருக்கு அழைப்பே எப்படின்னா ஜைது முஹம்மது தான் மகன் ஜெயது எதுவரை இந்த பேரிலேயே தொடர்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால குழந்தைகளை உண்மையான பெற்றோர்களோடுதான் இணைத்து சொல்ல வேண்டும் வளர்ப்பு பெற்றோர்களோடு இணைத்து சொல்லக்கூடாது என்று தடை வந்தது குழந்தைகளை உண்மையான பெற்றோர்களுடைய பெயரோடு இணைத்து சொல்லுங்கள் இன்சையில் போட்டுக்கிறோம் இந்த கலாச்சாரம் எங்கிருந்தோ இறங்கியது தமிழை மூச்சாக கொண்டவர்கள் கூட இன்சை தமிழ் போட்டுக்கிறாங்க தமிழ் கலாச்சாரமும் இல்லை இஸ்லாமிய கலாச்சாரம் பெயரோடு சேர்த்து எழுத வேண்டும் முகம்மது அப்துல்லா என் பேரை சொல்லணும்டா பின்னால என் தந்தையுடைய பெயரோடு சேர்த்து தான் சொல்லணும் இது இஸ்லாமிய மரபு தமிழர் மரபு படி கிடையாது இன்சைலுங்கிறது யாருடைய வரவாலோ கிடைத்தது நமக்கு இப்போ குழந்தைகளை உண்மையான தந்தையோடு தான் இணைத்து சொல்லணும் வளர்ப்பு தந்தையோடு மாற்ற தந்தையோடு இணைத்து சொல்லக்கூடாது என்ற தடை வரும் வரை இவங்களுக்கு பேர் முகம்மதுடைய மகன் ஜெயித் நபியினுடைய வளர்ப்பு மகனாக நபியின் வீட்டில் இருந்துட்டு அப்போ முத முதல்ல அன்னலாரை கொண்டு ஈமான் கொண்டவங்க ரகசிய பிரச்சாரத்திலேயே முதல் ஜீவன் அன்னை ஹதிஜா ரதி அல்லாஹன் ஹா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரதி அல்லாஹன் ஹு மூணாவது அன்னாருடைய உற்ற நண்பர் ஹசரத் அபுபக்ர சித்திய கரதியல்லாக நபியினுடைய உற்ற நண்பர் நபிக்கும் இவங்களுக்கு ரெண்டு வயசு வித்தியேசம் நபி கிபி ஐநூற்றி எழுபத்தி பிறந்தாங்க இவங்க எழுபத்தி மூணில் பிறந்தாங்க ரெண்டு வயசு வித்தியேசம் இளமையிலிருந்தே பால்ய பருவத்திலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் நாலாவது நபியனுடைய வீட்டிலே வளர்ப்பு மகனாக வளர்ந்து கொண்டிருந்த ரபீபு ரசூல் இல்லா ஹசரத்து அலிரதியல்லாகுன்கோ அவங்க இந்த நேரத்தில் சுமார் பத்து வயது மதிக்கத்தக்க குழந்தையாக இருந்தாங்க அவங்க நாலு பேருந்தான் நபியை கொண்டு ஈமான் கொண்ட முதற் ஆசாமிகள் இவங்க தான் முத நபியை கொண்டு ஈமான் கொள்றாங்க அதுக்கு அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது அபுபக்கர் சித்தியக்க ராகுனு இவங்க ரகசியமாக ஒழைச்சு இவங்க ஒரு அஞ்சு பேர்த்தை ரெடி பண்ணாங்க அதரது அபுபக்கர் சித்தியக்கார் ரெடி பண்ணப்பட்டவங்க அதரது உஸ்மான் அஃபான் ரதில்லாகுனூர் அதரது உஸ்மான் எபுன் அஃபான் ரீதியல்லாகூர் அவங்கனால ரெடி பண்ணப்பட்டவங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல ரொம்ப ஆரம்ப காலத்துல சில நாட்கள் கழித்து அடுத்து நிறைய சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹரத் பிலால் ரதி அல்லாஹு வந்தாங்க ஹரத் அப்துல்லாஹிபு மசோத் ரதி அல்லாஹு வந்தாங்க அபு சலமா அவங்களுடைய உமர் அலி அல்லாஹுடைய தங்கச்சியும் தங்கச்சி வந்தாங்க இப்படி கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு முத முதல்ல தியாகம் செய்த பெண்மணி ஹதரத்து யாசிர் அலி அல்லாஹங்களுடைய தாயார் சுமையா வந்தாங்க அவங்களுடைய மகன் அம்மார் வந்தாரு அந்த அம்மாவுடைய கணவன் குடும்பத்தோட அப்படியே வந்தாங்க யாசிர் அலி அவங்களுடைய கண் அவங்களுடைய மனைவி சுமையா அவங்களுடைய மகன் அம்மார் அம்மார் தாயி தகப்ப மூணு பேரும் கூட்டமாக வந்தாங்க சுமார் இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கமாக வர்றதுக்கு முன்னால மறைமுகமாக இருந்த மூன்றாண்டு காலத்தில் ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை தொகுப்பின்படி நூற்றி இருபது நபர்களுக்கும் மேலாக இரகசியமாகவே பிரச்சாரத்தில் முஸ்லீம்களாக மாறியிருந்தாங்க இதுவரை இதுவரை இஸ்லாமிய பிரச்சாரம் வெளிவரவே இல்லை எதிரிகளுக்கு யாருக்கும் தெரியாது மூணு வருஷத்துக்கு அப்புறம் சுமார் ஹிதிரி நாலாவது ஆண்டுல ஆரம்பத்துல கொஞ்ச நாள் வகை தடைபட்டு போச்சு அதுக்கு அடுத்து அல்லாஹுடைய உத்தரவு வந்த உடனே ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்ல ரகசியமா பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ரகசிய பணி மூன்று ஆண்டு காலம் ஓடுச்சு எதிரி நாலு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சா நபிய முதல்ல உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் இப்போதான் இந்த வசனம்தான் தீனுடைய பிரச்சாரத்தை பகிரங்கமாக கொண்டு வருது வந்த உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு தீனை எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹு பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் நபி சொல்லல்ல சொல்ல இதுக்கப்புறம் தான் பகிரங்கமாக பிரச்சாரத்தை கொண்டு வர்றாங்க இதுக்கப்புறம் தான் வெளியில் நபியினுடைய பிரச்சாரம் பகிரங்கமாக தெரிய ஆரம்பிக்குது இப்போது தான் சஃபாமலையின் மீது ஏறி நபி தன்னுடைய உறவுகள் ஒவ்வொரு குடும்பமா பெயர் சொல்லி அழைத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நபி ஒரு விரிவுரை கொடுத்தாங்க ஒரு நீண்ட உரை கொடுத்தாங்க எல்லாரும் கேட்டவங்களெல்லாம் நபி முகமது எதுக்கோ கூப்பிடுறாருன்னு வந்தவங்க கடைசியில் இதுக்கு தானான்னு சொல்லி சப்புண்டு போய் திரும்ப போனாங்க அபூலஹபு மட்டும் நபியை மன்ன தூத்திய கதை து அதுக்கப்புறம் அவனை சபித்து அல்லா தப்பத்தியதா சூராவை இறக்கி வைத்தது இங்கு தான் நாலாவது ஆண்டிலே இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கம் ஆயிருச்சு எனவே துன்மார்க்கர்கள் தீயவர்களுடைய நோக்கு அவர்களுடைய பார்வை முஸ்லீம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பதிய ஆரம்பித்து விட்டது பதிய ஆரம்பிச்சிருச்சு இதுல பாத்தீங்கன்னா முசலதே அகமதுல இடம் பெற்றிருக்கிற ஹதீஸ் அப்துல்லா மசூத் அதி அல்லா சொல்லுவாங்க பகிரங்கமாக ஆரம்பத்திலே வெளிப்படுத்தியவர்கள் ஏழு நபர்கள் ஏழு பேர் தான் பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தினாங்க முகமது சல்லா அலுவலம் இரண்டாவது வேண்டிய நல்ல பாதுகாப்புல இருந்தாங்க அல்லாஹுடைய தூதருக்கு அவங்களுடைய குடும்பம் துணை நின்றது அபுபக்கர் சித்திய கருதி அவங்களும் அறியப்பட்ட பெரிய மனிதர் என்பதாலே அவங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு இருந்துச்சு பாதுகாப்பில்லாததாலே வசமா மாட்டிக்கிட்டாங்க கடுமையா சித்திரவதை செய்யப்பட்டாங்க தீனுடைய பிரச்சாரத்திலே அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு வேதனை செய்யப்படணுமோ வேதனை செய்யப்பட்டாங்க இந்த நாலாவது வருடத்திற்கு பின்னர் வரலாறுகள் தொடர்ந்து கடுமையான நோவினை ஒரு முறை ஹசரத் உமர் புலல் ஹத்தாப் ரதியில்லாக அவங்க ஹலீஃபாவாக இருக்கிறாங்க அமீருல் முக்மினி அவர்களை பார்ப்பதற்காக ஹசரத் ஹப்பா பிப்னு அரத்தி ரதியில்லாகும் அந்த ஏழு பேரத்தில் ஒருத்தவங்க மொத மொதல் தன்னுடைய இஸ்லா ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினவங்க அமீருள் முமினை சந்திக்க வர்றாங்க பின்னால் வருகிறது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதி எல்லானும் முஸ்லீம் ஆறாவது வருடம் இப்போதெல்லாம் அவர்கள் முஸ்லீமாக இல்லை ஆறாவது வருஷத்தில் தான் அவங்க முஸ்லீம் ஆகிறாங்க அமீருள் முமினை சந்திக்க வந்த உடனே உடனே வருகின்ற ஹப்பாபை ரொம்ப அன்போடு கண்ணியத்தோடு வரவேற்று அமீருள் முமினின் தான் அமர்ந்திருந்த இருக்கையில் உட்கார வைக்கிறாங்க உட்காருங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சாங்க கண்ணியத்துக்கு ஹர்த் ஹபாபி முல அறத்துறது என்ன இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே வந்து சொல்லனா துயர்களை அனுபவித்தவர்கள் மார்க்கறதுக்காக அவங்க கண்ணியமாக உட்கார்ந்த ஒன்று ஹர்த் உமர் அலி அல்லான்னு சொன்னாங்க இந்த இருக்கையில் அமீருல்மினின் உட்கார்ற இந்த இருக்கையில் உலகத்திலேயே உட்கார்றதுக்கு முழு தகுதி உள்ளவர்கள் நீங்கள் தான் இதில் உட்காடுறதுக்கு முழுக்க முழுக்க தகுதியுள்ளவர்கள் நீங்கள் தான் உங்களை விடவும் பெரிய தகுதியுள்ளவர்னா இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் ஒருத்தர் நீங்களாக நீங்கள் தான் முழு முழுக்க தகுதியுள்ளவர்கள் சொன்னாங்க உடனே ஹசரத்து ஹப்பாபு கேட்டாங்க யார் ஒருத்தர் என்னை விடவும் தகுதி மிக்கவர் உடனே அமீரு அவங்க பிலால் ரதில்லாகும் ஏன்னா இவங்களை விடவும் அவங்க மார்க்கத்துக்காக துன்பப்பட்டவங்க பிலால் அந்த ஒருத்தர் உங்களை விடவும் தகுதி மிக்கவர் ஹப்பாபத்து சொன்னாங்க இல்லை அமீருள் தவறுனாங்க என்னை விடவும் தகுதி மிக்கவர் அல்ல ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர் அடிமை உமையாவுடைய அடிமை இஸ்லாத்தினுடைய கடும் விரோதி உமைய துமுணு ஹலஃடைய அடிமையா இருந்தாங்க கபாபிமனு அறத்து சொல்றாங்க அவங்க தீயவர்கள் கையில் மாட்டிக்கிட்டு மார்க்கத்துக்காக வேதனைப்பட்ட காலத்தில் அந்த தீயவர்களிலேயே கூட ஒரு சிலர் இவங்க மேல அபிமானத்தோடு இருந்தாங்க மற்றவங்க வேதனை செய்கிற நேரத்தில் போதும் போதும் வேணாம் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு கெட்ட கூட்டத்திலேயே கூட அல்ல இவர்களுக்கு உதவுகிற ஒரு சில நல்ல உள்ளங்களை வச்சிருந்தான் அந்த பரிதாவும் இந்த ஹப்பாபுக்கு அது கூட கிடையாது என்னுடைய எஜமானர்கள் என்ன கொடுமை பண்ணும்போது போதும் நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு நாதி இல்லை ஒரு நாள் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் ஒரு சின்ன நெருப்பு குண்டம் ஒன்று போட்டாங்க ஒரு சின்ன குண்டம் பெரிய அகலி அல்ல ஒரு நெருப்பு குண்டம் ஒன்று போட்டாங்க நெருப்பு குண்டம் போட்டு மேலாடையை நீக்கி என்னை மல்லாக்க நெருப்பின் மீது தள்ளிவிட்டார்கள் நான் சூடு தாங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு அசஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்தவர்களில் ஒருவன் என்னுடைய நெஞ்சின் மீது நன்றாக மிதித்து கொண்டான் அசைய விடாமல் நெஞ்சு மேலே மிதிச்சுக்கிட்டான் மிதிச்சுக்கிட்டு என்னிடம் பேரம் பேசுகிறார்கள் மார்க்கத்தை விடச் சொல்லுகிறார்கள் கப்பா பிரதியெல்லாம் சொன்னாங்க கங்காயும் பூமியும் வழியில் அது அணைவதற்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கலட்டி முதுக காட்டினாங்க நல்ல நெருப்புல வெந்து போய் சதை அப்படியே இயல்பாக ஆறி இருந்தால் எப்படி மேடு பல்லமா வெள்ளவல்லையா இருக்குமோ தன்னுடைய முதுகை காட்டிய உடனே பார்த்த உமரலியல் தான் முகம் சுழிச்சுட்டாங்க இவ்வளவு கொடுமையா அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக தியாகம் சொல்லனா துன்பங்களை வர்ணிக்க முடியா துயரங்களை பெற்ற பெருமக்கள் இவர்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் சகாபாக்களுக்கு நிறைய துன்பம் நிறைய துன்பம் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல அந்த துன்பம் எவ்வளவுதான் பாதுகாப்பு கூட அல்லாஹுடைய ரசூலையும் விட்டு வைக்கவில்லை அல் பிதாயா என்ற வரலாற்று நூலில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அல் ஹாரிஸ் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அல் ஹாரிஸ் பின்னால் அவங்க முஸ்லீமா மாறிடுறாங்க மக்காவிலே ஒரு தருணம் நான் நடந்து போய் கொண்டிருந்தேன் நானும் என் தந்தையும் கூட்டமாக ஒரு கூட்டம் இருந்தது நான் என் தந்தையிடம் கேட்டேன் மா ஹா உல் ஜமா என்ன கூட்டம் இது இங்கே நிற்கிறார்கள் என் தந்தை சொன்னார் ஒருவர் மதம் ஆறிவிட்டார் அவரை பார்ப்பதற்காகவும் அவரோடு உரையாடுவதற்காகவும் கூடியிருக்கிற கூட்டம் என்று சொன்னார் உடனே நான் வந்து உள்ள கூட்டத்துக்குள்ள வந்து யாரு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹுசல்லம் மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவை பற்றிய அறிமுகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லி முடிச்ச உடனே கூட்டத்தில் சொன்னாங்க அகர் கூட்டத்தில் இருந்த சிலர்கள் நபுத்திலே காரி துப்பினார்கள் ரெண்டு கையினை வாரி தூத்துற ஆளு தூத்து வாயார திற ஆளு திட்டி முடிச்சுச்சு திறவங்க பேசுறவங்க பேசினாங்க மன்னவாரி தூத்துறவங்க தூத்துனாங்க இன்னும் சில துர்பாக்கிய மூஞ்சியிலேயே காரி துப்பினார்கள் இன்னொரு பொருளையும் எடுத்து வருகிறார்கள் தண்ணீரையும் இன்னொரு பொருளையும் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த மனிதருக்கு முகமது ரசூக்கு கொடுக்கிறாங்க நபி வாங்கி ஒழு செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறார்கள் குடித்துக்கொண்டே வந்த அந்த பார்க்கிறார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே குறிப்பாக நன்றாக கவனியுங்கள் பதட்டத்தில் மேல போட்டிருந்த தல துணி விலகி இருக்கும் போல் இருக்கு அவங்களுடைய நகரு தெரியுது அரபியில் நகருன்னு சொன்னா மேலே இருக்கிற சங்குக்கு நேர கீழே இருக்கிற அந்த குழி நெஞ்சுக்குழின்னு சொல்லுவோம் கழுத்துல சங்குக்கு நேர கீழே இருக்கிற நெஞ்சுக்கு மேலே அந்த குழி மாறி தருகிற ஒரு பகுதி நகர் சங்கு குழி நெஞ்சுக்குழி அந்த நெஞ்சுக்குழி வெளி தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது அன்பிற்குரிய பெருமக்களே இப்போதெல்லாம் புர்காவுடைய கோஷாவுடைய சட்டம் இறங்கவில்லை நபி மதீனாவுக்கு ஹிஜரத்துக்கு போய் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த சட்டம் வருது பி அவர்கள் நபியாக அனுப்பட்டு இன்னும் ஐந்து வருடங்கள் கூட நிறைவு பெறவில்லை நபி சொன்னாங்க என் செல்ல மகளே உன்னுடைய நகரை நன்றாக மூடுங்கள் இஸ்லாமிய பெருமக்களே தாய்மார்களே கவனத்தில் கொள்ளுங்கள் எவ்வளவு இக்கட்டான எவ்வளவு நெருக்கடியான நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற கிரீடம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கௌரவம் பெண்களுக்கு நம்முடைய கோஷா நம்முடைய தளரக்கூடாது காலத்தின் சூழல் தலைப்பு அது இல்லை என்பதாலே அதை விரிவாக பேச முடியாது மார்க்கத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற கலாச்சார யுத்தம் ஆடை குறைப்பு இஸ்லாமிய பெண்களுடைய கோஷாவுக்கு மாற்றமான முறை என்பது திட்டமிட்டு நம்முடைய எதிரிகளால் திணிக்கப்படுகிற கலாச்சார மாற்றம் சொல்ல போனால் நம்மின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கத்தின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற யுத்தம் அது நாம் பழிகடாவாகிவிடக் கூடாது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மார்க்கம் அல்லாஹுவை நேசிப்பவர்களே அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களே அல்லாஹுடைய பொருத்தத்தை வாழ்வின் எல்லா நிலையிலும் யாசிப்பவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய கிரீடம் அல்ல கௌரவம் ஒருபோதும் நம்மை விட்டும் தளரக்கூடாது ஒருபோதும் நம்ம இருந்து குறைய கூடாது வாழ்க்கையில் எப்படி எந்தெந்த நேரங்கள்ல எப்படி எப்படி புர்காவை அனுஷ்டிக்கணும் சொல்லி இருக்கிறானோ ஒருபோதிலும் அதில் யாதொரு குறையும் வரக்கூடாது நபி சொன்னாங்க பெண்ணே உங்களுடைய உங்களுடைய நகரை இழுத்து மூடுங்கள் உன் தந்தையின் ஓன் தந்தையின் மீது ஏற்படுகிற இந்த நிலைக்கெல்லாம் நீ பயப்படாதமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க இந்த ஹதீசை அறிவிக்கிற சஹாபி கேட்பாங்க நான் என் தகப்பனார்கிட்ட கேட்டேன் வந்துட்டு போற அந்த பெண் யாருன்னு கேட்டேன் என் தகப்பனார் சொன்னாரு அவங்க தான் மூத்த மகள் ஜைனப்னு சொன்னார் நபியனுடைய மூத்த மகள் ஜைனப்னு சொன்னார் அன்பிற்குரிய பெருமக்களே நபியும் கூட இந்த ஹதீசிலே இது போன்ற ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் பதியப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே நமக்கு ஒரு உண்மை தெளிவாக புரிகிறது அடியார்களிலே அல்லாஹுடைய படைப்பிலே மனிதர்களிலே அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு அதிகமாக பயன்பட்டவர்கள் நமக்கு தெரியும் மனிதர்களிலேயே இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய படைப்பிலேயே அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானவர்கள் முகமது ரசூலுல்லா ஏனென்றால் அல்லாஹுடைய படைப்பிலேயே அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ரொம்பவும் வேலை அவங்கதான் எ பயன்படுறமோ அதுக்காக எவ்வளவு சிரத்தைகள் மேற்கொள்றமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹுடத்தில உயர்வு அல்லாஹுடத்தில் உயர்வு மார்க்கத்தை எடுத்து நடப்பதிலும் மார்க்கத்துக்காக நாமும் நம்முடைய பலங்களும் பயன்படுவதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடத்தில நம்முடைய உயர்வை தீர்மானிக்க கூடிய காரணிகள் அவைகள் அல்லாஹுடைய தூதர் இந்த அளவுக்கு நோவினைப்படுத்தப்பட்டார்கள் நாலாவது ஆண்டு முடியுது நாலாவது ஆண்டுல தான் அல்லாஹு ஒரு வசனத்தை இறக்கி வச்சான் சகாபாக்கள் இருக்கிற இடத்துல தாங்க முடியலன்னா ஈமானை பாதுகாக்க ஊற விட்டு கிளம்புங்க ஹிஜரத்து செய்யுங்க ஹிதிரி அஞ்சாவது ஆண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இஸ்லாமிய வரலாற்றில் முதன்முறையாக ஹிதிரி ஹிதிரி அல்ல நபி நபியாக அனுப்பப்பட்ட ஐந்தாவது ஆண்டு மக்காவிலிருந்து ஹபஷாவிற்கு இன்றைய எத்தியோப்பியாவிற்கு ஒரு டீம் பனிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கொண்ட பதினாறு பேர் கொண்ட குழு இதரச் செய்கிறார்கள் அதுக்கடுத்து அதே ஐந்தாவது ஆண்டினுடைய ரமதானிலே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 இது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஐந்தாவது வருடம் இன்னும் மேலும் மேலும் சிரமம் கூடுகிறது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆறாவது வருடம் ஹபஷாவுக்கு இன்னொரு டீம் ரெடியாகி எண்பத்தி அல்லது எண்பத்தி ஆண்கள் பதினெட்டு பெண்கள் சுமார் நூறு நபர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி ஹபஷாவுக்கு போயிடுறாங்க இது ஒரு நீண்ட வரலாறு இப்படியே இந்த வரலாறு தொடர்கிறது ஆறாவது ஆண்டு நபியினுடைய அந்த தீன் பணியிலே ஆறாவது ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டு நெருக்கடி நாளுக்கு நாள் கூடுகிறது ஒரு தருணத்திலே ஆறாவது ஆண்டினுடைய தில் ஹஜ்ஜு மாசத்தில்தான் ஆறாவது ஆண்டினுடைய தில் ஹஜ்ஜு மாசத்துல தான் நபியினுடைய சிறிய தகப்பனார் அதற்கு ஹம்சாரதியாஹன்ஹூ அவங்க வந்து முஸ்லீமாக மாறுறாங்க நபியினுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாரதியு இவங்க முஸ்லீமாக மாறுறாங்க இவங்க முஸ் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு தருணத்தில் சஃபாமலைக்கு பக்கத்தில் அண்ணல் முஹம்மதுர் ரசூலுல்லா நிற்கிறாங்க சல்லாஹு அலைக்கு யாரை சொல்லலாம் நபி நிற்கிறாங்க அபுஜகல் அந்த வழியாக கடந்து போகிறவன் எந்த தேவையும் இல்லாமல் நபி கடுமையான வார்த்தைகள் கொண்டு பேசுகிறார் எந்த தேவையும் இல்லாமல் கடுமையான வார்த்தை கொண்டு பேசுகிறார் பேசிட்டு கீழே இருக்கிற ஒரு கல் எடுத்து நபியை அடிக்கிறார் நபியனுடைய தலையிலே காயம்பட்டு இரத்தம் வருகிறது நபி அவர்கள் எதுவும் பேசவில்லை அந்த சஃபா மலைக்கு அருகாமையிலே ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டிலிருந்த ஒரு பெண் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து கொண்டே இருந்து நபி அவர்கள் எதுவும் பேசாமல் கிளம்பி விட்டார்கள் அபூஜகல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பைத்துல்லா காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அவங்களுடைய செட்டுகள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் இவரும் போய் உட்காந்து பழமை பேசிகிட்டு இருக்கிறார் இந்த தகவலை பார்த்த அந்த பெண்மணி நேரடியாக போய் ஹம்சார் அதி அல்லாஹூ இப்போதெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை உன்னுடைய சகோதரரின் மகனை அபூஜகல் இவ்வளவு கேவலமாக நடத்தி விட்டார் தரக்குறைவாக நடத்தி விட்டார் என்று அவர் கண்ட தகவலை சொன்னவுடனே ஹம்சார் அதி அல்லாஹ் அரப அரபகம்பூராவும் அறியப்பட்ட வீரர் பெரும் வீரர் அதிலும் குறிப்பாக ருமாத்துகள் ராமி என்று சொல்லுவார்கள் அம்பை பதிலே கட்டிக்காரர் குறிபார்த்து அம்பைதால் அந்த அரபு மக்களிலேயே அறியப்படுகின்ற பெரும் வீரர் அவர் கேட்டவுடனே தகவல் கேட்ட உடனே தன்னுடைய அம்ப தூக்கிட்டு வந்து அந்த அவர்கள் இருந்த கண்ணியத்திற்குரிய இடத்தையெல்லாம் மீறி போய் சட்டையை பிடிச்ச அபு தா அவர் அபு ஜகல கடுமையை அடிக்க போயிடுறார் தாக்க போயிடுறார் சொல்லுகிறார் இப்போது தெரிந்து கொள் என்னுடைய சகோதரனின் மகன் அவருடைய மதத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் முகமதனுடைய மார்க்கத்தை நானும் ஏற்றுக்கொண்டேன் அவரை எப்படி இப்படி நடத்தலாம்னு கடுமையா உடனே அபுஜகனுடைய கூட்டம் வர இவருடைய ஹம்சாவுடைய கூட்டம் இந்த பக்கம் திரண்டு நிற்க ரெண்டு பகுதியும் ரெண்டு குடும்பங்களும் அளவிற்கு திரண்டு விட்டன பிறகு அப்படியே ஒரு மாதிரியா சமாதானம் பண்ணி நிறுத்தப்படுது இப்போது தான் ஹம்சா ரதி அல்லாஹும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஆறாவது வருடம் இதில் ஹஜ்ஜு மாதம் முடிவு தருணத்திலே ஹம்சாரதியு இஸ்லாத்துக்கு வந்து மூணாவது நாள் மூணே மூணு நாள் தான் மூணாவது நாள் முகமது நபியை கொல்ல வேண்டும் என்ற திட்டத்தோடு வாழெடுத்து வந்த அமர் அலி அல்லாஹன் அவர்கள் இடையில ஒருத்தர் கொடுத்த தகவலின் பேரால் தன்னுடைய தங்கையையும் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலாச்சு நாலு வரு ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவங்க இவ்வளவு நாளா தகவல் மறைந்திருக்கு அவங்க பேரு ஃபாத்திமா பின் ஹப்பாப் தன்னுடைய சகோதரியே மத மாறிவிட்டார் இஸ்லாத்திற்கு போகிவிட்டார் என்ற தகவலை தெரிந்து சகோதரியை தாக்குறதுக்காக வந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்த மனமாற்றம் சகோதரியை காரணமாக வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்கிறார் பின்னால்தான் தெரிஞ்சு நபி முதல் நாள் இரவில எந்த பகலிலே ஹதரத் உமர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அன்றைய இரவுல தான் நபி துவா செஞ்சாங்க அல்லாஹுவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உனக்கு விருப்பமான இருவர்களில் ஒருவரை கொண்டு நீ பலப்படுத்து ஜன்ம விரோதிகள் கடும் விரோதிகள் அல்லா ரபுல் அல்லாஹுடைய தூதர் பேரை வரிசைப்படுத்தும் போது மொத உமர் ஹத்தாப வச்சதுனால அங்கேயே எடுத்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட் பேர் ஹசரத் உமர் அதி அல்லானு பேர் கபூல் ஆகி போச்சு மறுநாள் அல்ல இஸ்லாத்துக்கு வர்றாங்க இஸ்லா ஹசரத் உமர் அபுல் அல் இஸ்லாத்துக்கு வந்தது ஆறாவது வருடம் ஹஜ்ஜு மாதம் ஹசரத் ஹம்சார் அதி அல்லாநூ இஸ்லாத்துக்கு வந்த மூணாவது நாள் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் மக்காவில் ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்னாலும் கூட பெரிய அளவிலே முஸ்லீம்களின் நிலை மாறவில்லை கடுமையான துன்புறுத்தல் குறிப்பாக அடிமையாக இருக்கிறவர்கள் எந்த அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஏற் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துச்சு நபி நபியாக அனுப்பப்பட்ட ஏழாவது வருடம் முஹர்ரம் மாதம் ஒரு ஒப்பந்தம் இடப்படுகிறது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் எல்லாரும் செட்டாக சேர்ந்து முகமது நபியினுடைய குடும்பம் பனு ஹாசிம் என்று சொல்லுவது பனு ஹாஷிம் இன்னொரு கிளை குடும்பம் பனு முத்தலிம் இந்த ரெண்டு பேரும் முகமது நபிக்கு எந்த விதமான இடரும் வராமல் தீர்மானம் வந்துவிட்டது தீர்மானத்தில் அவங்க எடுத்த ஏழு முடிவுகள்லும் இந்த ஊருக்காரவங்க யாரும் அந்த ரெண்டு குடும்பத்தில் எந்த நிகாகவும் பண்ணக்கூடாது அவங்கள்ட எந்த கொடுக்கள் வாங்கலும் செய்ய கூடாது அவர்களை நம்முடைய சபையில கூட்டு உட்காரி கலக்க கூடாது அவங்களுடைய வீட்டுக்கு கூட யாரும் போக கூடாது அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை உறவு கூட வச்சுக்கூடாது ஏழு தலைப்பின் எந்த கொடுக்கல் வாங்கலும் அறவே பேச்சுவார்த்தைகள் போக்குவரத்துகள் எந்த வியாபாரமும் இருக்கக்கூடாது ஊரை விட்டு ரெண்டு குடும்பமும் அடியோடு பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறது ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறது இது எப்போது நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஏழாவது வருடம் அரம் மாதம் நடந்தேறுகிறது இது இந்த ஒப்பந்தத்தை எழுதியவர் யார் மண்சூறு ஐக்கிரியமா அப்படிங்கிறவர் எழுதினார் மண்சூர்னு பேர் பெற்றவர் எழுதினார் வரலாற்று ஆசிரியர்கள் வேறொரு பேர் சொல்றாங்க நல்லுருபுல் ஹாரிஸ் என்பவர் எழுதினார் இன்னொரு குறிப்பின்படி எழுதினார் யார் எழுதினது மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த ஒப்பந்தத்தை எழுதி இதை காபாவுடைய சுவற்றிலே தொங்கு விட்டார்கள் அன்று எடுக்கப்படுகிற எல்லா உறுதியான தீர்மானங்களும் காபாவுடைய சுவற்றிலே தொங்க இந்த ஒப்பந்தம் காபாவுடைய சுவற்றிலே தொங்க விட்டது ஊர் மக்கள் எல்லாம் ஒரு அணி இந்த ரெண்டு குடும்பம் ஒரு அணி சொல்ல போனாலும் உணவுக்காக உண்பதற்காக கிடைக்கிற வியாபாரத்திற்கு வருகிற எல்லா சரக்கையும் முந்தி கொண்டு போய் இவங்க காலியாக்கிடுவாங்க இந்த ரெண்டு குடும்பமும் எதையும் வாங்க கூடாதுங்கிறதுல கண்ணுங்கிறதுமா இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரெண்டு குடும்பமும் வக்காவுக்கு வெளியில் இருந்த ஒரு ஓடை பகுதியிலே ஒதுக்கப்படுகிறது சுமார் மூன்றாண்டு காலங்கள் ஹிதிரி அதாவது நபியாக அனுப்பப்பட்ட ஏழாவது வருடம் முகர்றம் மாதம்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 அன்னை ஃபாத்திமான் நாயகி அவர்கள் வஃத்தாகும் போது அன்னை ஃபாத்திமான் மவுத்தாகும் போது அவங்களுக்கு வயது சுமார் இருபத்தி எட்டை விடவும் குறைவு இருபத்தி எட்டு வயசை விடவும் குறைஞ்ச வயசில் வஃத்தானாங்க அவங்களுடைய மவுத்துக்கான காரணத்தை வரிசைப்படுகிற வரலாற்று ஆசிரியர்கள் நீண்ட நாளாக அவர்களுடைய உடலிலே சில நோய் இருந்தது அதற்கு காரணம் இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட மூன்றாண்டு காலங்களிலே இளமை பருவத்திலே சரியான உணவில்லாமல் மறை மரப்பட்டைகளையும் மண் கட்டிகளையும் சாப்பிட்டதால் ஏற்பட்ட விளைவு மரப்பட்டைகளை ஊற வச்சு சாப்பிட்டு மரப்பட்ட இளம் மண் கட்டிகளை பாலை மண் கட்டிகளை ஊற வச்சு சாப்பிட்டு இதனால் ஏற்பட்ட விளைவுதான் அன்னை பாத்திமா நாயகியினுடைய ஆரோக்கியத்திற்கு குந்தகம் விளைவித்து இருபத்தி வயசுக்குள்ளேயே அல்லா நாட்டம் என்றாலும் காரணம் சொல்வது வரலாற்று காரணம் மூணு வருஷ காலம் இந்த ரெண்டு குடும்பமும் எவ்வளவு துன்பப்படணுமோ அவ்வளவு துன்பப்பட்டுச்சு இதுலது ஹக்கீம் ரதி அல்லாஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி இவங்க பின்னால் முஸ்லீமாக மாறினாங்க இப்போதெல்லாம் முஸ்லீம் இல்லை இந்த காலத்திலேயே கூட நபியின் மீதும் நபியினுடைய குடும்பத்தின் மீதும் நிறைய மரியாதை உள்ளவங்க தெரியாம ஊருக்கு ஒளிஞ்சு ஊருக்கு ஒழிஞ்சு உணவு தானியங்களை தெரியாமல் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க நபியினுடைய குடும்பத்திற்கும் நபிக்கும் உணவு தானியங்களை கோதுமை வகைகளை தெரியாமல் ரகசியமாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க ஒரு தடவை அதையும் அபூஜகல் பார்த்து அதில் ஒரு சண்டை வருது இப்படி பத்து வரை பத்து வரை நபி நபியாக அனுப்பப்பட்டு பத்து வரை இப்படி உருண்டு விடுகிறது பத்தாவது வருடம் மொஹர்ரம் மாதம் இந்த ஒப்பந்தம் கிளிக்கப்படுகிறது ஒப்பந்தம் முறிக்கப்படுகிறது அவங்க ஊருக்குள்ளே வர்றாங்க பத்தாவது வருஷம் ஊருக்குள்ளே வந்த உடனே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது வருடத்திற்கு பெயர் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது கடுமையான வருடம் என்பது இந்த பத்தாவது வருடம் தான் வருஷம் என்ன வந்துச்சு நபி அவர்கள் அங்கிருந்து வெளிவந்தாங்க வந்து கொஞ்ச நாளிலேயே கொஞ்ச நாளிலேயே அதாவது ரஜபுடைய மாதம் என்று சொல்லுகிறார்கள் ரஜபுடைய மாதத்தில் மொஹர்ரம் மாதம் வெளியில் வர்றாங்க ஆறு மாதம் கழித்து ரஜபுடைய மாதத்தில் அண்ணல் நபிக்கு இவ்வளவு காலமும் பெருத்த பக்கபலமாக இருந்த சமூக பிரமுகர் நபியினுடைய பெரிய தந்தை அபு தாலிப் வஃபாத் ஆகிறார் அபு தாலிம் மவுத்தாகிறார் அபு தாலிபுடைய மவுத்து கூட நபியினால் ஜீரணிக்க முடியாத மவுத்து கடைசி வரை நபிக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்தார் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு இந்த இடைப்பட்ட பத்து ஆண்டு காலங்களிலே மக்கத்து பிரமுகர்கள் பல தடவை வந்து அவங்கள்ட்ட தன்னுடைய சகோதரருடைய மகனை பற்றி பஞ்சாயத்து பேசியிருக்கிறாங்க ஒன்றன்பின் ஒன்றா பல சந்திப்பு நடந்திருக்கு எல்லா சந்திப்பிலையும் முழுக்க முழுக்க சமூகத்தையே பகைத்து தன்னுடைய மகனுக்கு பக்கபலமாக இருந்த அபு கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவே இல்லை கடைசி வரை உறுதுணையாக இருந்தார்களே தவிர மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் காதுக்கு அருமை உங்களுக்காக பண்ணுவேன் தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் சொன்னார் என்னுடைய சகோதரனின் பயந்து கடைசி நேரத்தில் தன் சகோதரனின் மகன் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டார் மவுத்துக்கு பயந்துட்டாரு அப்படின்னு என்னுடைய சமூகம் என்னை தூஷணிக்கும் என்னை குறைத்து மதிக்கும் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை நீ சொல்ற இந்த களிமாவச் சொல்லி உன்னை அழுகையிலிருந்து காப்பாற்றுவேன் உன்னுடைய கண்ணை குளிர செய்வேன் குறைச்சு மதிப்பாங்க என்ற காரணத்துக்காக நான் களிமாவை சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு சொல்லி முடிச்சோட போயிருச்சு களிமாவை சொல்ல மாட்டேன் நான் மவுத்துக்கு பயந்துட்டு களிமாவை சொன்னேன்னு வந்துரும் என்னை பின்னால் இகழ்வார்கள் அப்படிங்கிற பயமற்று எனக்கு இல்லைன்னா நீ சொல்ற களிமாவ சொல்லி உன்னுடைய கண்ணை நான் குளிர செய்து விடுவேன் நான் பயப்படுறேன் அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே ரூ போயிருச்சு மாட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டே போயிட்டார் தன் பெரிய தந்தையை இழந்தது ஒன்னு நபி சொல்லுவாங்க என்னுடைய பெரிய தகப்பனார் இருக்கும் வரை மாசாலி என்னுடைய பெரிய தகப்பனார் மௌத்தாகிற வரைக்கும் என் விஷயத்துல இந்த குறைசுகள் மக்கத்து மக்கள் கோழைகளாகத்தான் இருந்தார்கள் அரணாகவும் இருந்தது என்னுடைய பெரிய தகப்பனார் பெரிய தகப்பனார் மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான் சாதாரணமா கை நீற்ற துணிவு அந்த குறைச குறைசுகளுக்கு வந்துச்சு இரண்டாவது பெரிய கபல இவ்வளவு உற்ற உதவியாக இருந்த தன்னுடைய பெரிய தகப்பனார் கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே நபி அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க சொன்னாங்க பெரிய தகப்பனாருக்காக அல்லாஹுடன் நான் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருப்பேன் என் பெரிய தகப்பனாரை மன்னித்ததாக அறிவிக்க வேண்டும் அல்லது என்னை பாவ மன்னிப்பு தேடாதீங்கன்னு தடுக்கணும் ரெண்டுல ஒன்று வரணும் தடை வரணும் அல்லது மன்னித்ததாக அறிவிப்பு வரணும் அதுவரை நான் விட மாட்டேன் சொல்லி முடித்த உடனே அல்ல ஆயத்தை இறக்குனா நபிமார்களுக்கோ நபியை கொண்டு ஈமான் கொண்ட முக்மீன்களுக்கோ தன்னுடைய உறவுகள் முக்மீன்கள் அல்ல முஷிரிக்குகள் தான் என்று தெரிந்த பின்னரும் பாவ மன்னிப்பு கேட்கறது அல்லாட்ட தௌபா கேட்கறது நல்லதா இல்லைன்ட்டான் ஒரு நபிக்கு தகுதியான வேலையே இல்லை ஒமா கான் அலி எந்த நபிக்கும் தகுதியான வேலை இல்லை தன்னுடைய உறவினர் முஷிரிக்கு என்று தெரிஞ்ச பின்னாலையும் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்றேன் சொல்றது தப்பு தேடக்கூடாதுன்னு அல்லா தடுத்துட்டான் பாவ மன்னிப்பு தேடுகிற இவ்வளவு பெரிய முதல் இழப்பு நான் சொன்னேன் இவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பத்தாவது ஆண்டு வரலாற்று குறிப்பின்படி ரமதான் மாதம் ரெண்டுக்கு சொல்ல இருக்கிறது இவங்க மவுத்தாகி அடுத்து மூணே நாள் கழிச்சு அன்னைஜான் நபி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த மனதோடு மனதாக ஒட்டி ஒன்றி நின்று தீனுடைய வேலைக்கு பெரும் பக்கபலமாக இருந்த அண்ணலாருடைய மனைவி அன்னை ஹதிஜா ரதியல்லா அனுவ நபிக்கு இரண்டாவது பேரிழப்பு அன்னை ஹதிஜா நாயகினுடைய ஞாபகத்தை நெனப்ப நபி மௌத்து வரைக்கும் மறக்கலை நபியினுடைய மௌத்து வரைக்கும் இன்ன பிற மனைவிகளின் வீட்டில் செய்யப்படுற எந்த நல்ல பொருளாக இருந்தாலும் ஹதிஜாவினுடைய தோழியருக்கு முதல்ல கொடுத்து அனுப்புவாங்க இறைச்சிக்காக ஆடறுக்கப்பட்டால் அந்த ஆட்டில் உள்ள நல்ல பொருள்களை எடுத்து ஹதிஜாவுடைய தோலிக்கு கொடுத்து அனுப்புவாங்க முதல்ல அன்னே ஆயா நாகி ஒரு ஹதீசனை சொல்லுவாங்க நபியினுடைய மனைவிமார்களிலேயே ஹதிஜாவின் மீது எனக்கு ஏற்பட்ட பொறாமையை போன்று யாரின் மீதும் ஏற்பட்டதில்லை நபி தன்னுடைய கடைசி வரை தன்னுடைய முடிவு வரை கதிஜாவை நினைத்து கொண்டே இருப்பார்கள் நபி அவர்கள் கதிஜான் சக்கராத்துடைய ஹாலில் வந்தாங்க கையை பிடிச்சி கொடுத்து சொன்னாங்க கதிஜா நீ போய் சொர்க்கத்தில் உன்னுடைய சக்காலத்திகளை நீ சந்தித்தால் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுன்னாங்க சக்காலத்தின்னா தமிழில் புரியுது நபிக்கு உள்ள வேறு வேறு மனைவிகள் நபி அவர்கள் கதிஜானாகியை திருமணம் பண்ணி கதிஜானாகி மௌத்தாகிறது வரைக்கும் வேறு கல்யாணமே பண்ணிக்கிறல நபியினுடைய முதல் கல்யாணமே கதிஜானாகி தான் ஆனால் கதிஜா நாய்கிட்ட சொன்னாங்க சொர்க்கத்தில் நீ போய் உன்னுடைய சக்காலத்திகளை சந்திச்சா என்னுடைய வேற மனைவிமார்களை சந்திச்சிங்கன்னா அங்கே சலான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் கூட அன்னை கதிஜா கேட்டாங்க யார சூழல்லா உங்களுக்கு என்னல்லாத வேறு திருமணம் நடந்திருக்கிறதா ரபி சொன்னாங்க அல்லா எனக்கு சொர்க்கத்தில் மரியத்தையும் ஃபிராவுனுடைய மனைவி ஆசியாவையும் திருமணம் செய்து வைத்திருக்கிறான் இது சொர்க்கத்தில் நடந்த திருமணம் எனக்கு மரியத்தையும் அண்ணலார் சொல்லி இருக்கிற இன்னொரு ஹதீஸ் உலகத்து படை உலகத்து பெண் படைப்புகளிலேயே பெண் இனத்திலேயே பெண் நாலு பெண் பெண்ணினத்திலேயே ஒட்டுமொத்த பெண் இனத்திலேயே அல்லாஹுடைய உயர்ந்த பெண் நாலு பெண் முதலாவது ஹதிஜா பின் து ஹுவைல ரெண்டாவது ஃபாத்திமா முஹம்மத் மூணாவது மரியம் அலேஸ்லாம் அவங்க ஈசா நபியினுடைய தாய் நாலாவது ஃபிராவுனுடைய மனைவி ஆசியா அவருக்கு நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க கட்டி வச்சிருக்காவுடைய மரியமையும் ஆசியாவையும் சொர்க்கத்துல நீ பார்த்தா எனக்கு சலாம் சொல்லுன்னு சொல்லிவிட்டாங்க துன்யாவிலேயே வாழுகின்ற காலத்திலேயே குறிப்பிட்ட சில சகாபாக்களுக்கு ஜிப்ரையில் மூலமாக அல்லாஹு சலாம் சொல்லி விட்டான் அப்படி அல்லாஹ்வினால் சலாம் சொல்லப்பட்ட முதற் சஹாபி பெண்மணி அன்னை ஹதிஜான் ஆகிறது எல்லாவும் அல்லாவே சலாம் சொல்லிவிட்டான் ஜவரையில் வந்து சொன்னாங்க அல்லாஹ் உங்களுடைய மனைவி ஹதிஜாவிற்கு சலாம் சொல்லிவிட்டான் பறக்கத்தான் அந்த பெண்மணி பத்தாவது ஆண்டு தான் வஃத்தாகிறாங்க அபி அவர்களுக்கு இரண்டு இழப்பு நெஞ்சம் தாங்க முடியா பேரிழப்பு உறவுகளை இழந்த இழப்பு ஒன்று தீனுக்கு சுத்தி வளர்ச்சி நல்ல பாதுகாப்பாக இருந்த செவ்வையான ஒரு அரன் பாதுகாப்பு தகர்ந்து போச்சு இப்போது துன்மார்க்கர்களுக்கு இஸ்லாமிய எதிரிகளுக்கு நல்ல வழி விழுந்துருச்சு இடை விழுந்துருச்சு நபி அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்போது அன்னை ஹதிஜா நாயகனுடைய வகாத்து மௌத்து பத்தாவது ஆண்டு ரமலான் மாதம் நடக்கிறது ரமலான் மாதத்துக்கு அடுத்த ஷவ்வால் மாதம் நபி அடுத்த திருமணம் அன்னை சௌதா பின் துசம் ஆர் ரதியாகும் நபியினுடைய இரண்டாவது மனைவியாக வாக்கப்பட்டவங்க நபிக்கு செய்யப்பட்ட ரெண்டாவது திருமணம் ஹசரத்து சௌதா ரதியல்லாகும் அவங்க கூட முன்னாலேயே சொன்னேன் அன்னை ஹதிஜான் ஆகி இருக்கும் நபிக்கு வேறு திருமணம் நடக்கலை அன்றைய கலாச்சாரப்படி அரபியர்களுடைய பழக்கப்படி ஒரே நேரத்தில் பல திருமணங்கள் செய்து கொள்வது எந்த தடையும் இல்லை இருந்த சாதாரண பழக்கம் ஆனாலும் அண்ணல் நபி செஞ்சுக்கிறல ஆனாலும் செஞ்சுக்கரல அன்னை ஹதிஜாவினுடைய மௌத்துக்கு பின்னால்தான் அவங்களுக்கு திருமணம் முடிச்சுட்டு திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே மாதம் கிளம்புறாங்க சுமார் அறுபது மைல் தொலைவில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி ஒரு மலைப்பகுதி தாயிஃப்ங்கிற ஊருக்கு ஏன் தாயிப்னு பேர் வந்துச்சு அந்த ஊர் எப்படி அங்கே வந்தது என்பதற்கு வரலாற்று காரணங்கள் இப்போது அதை நாம் தொடுவதற்கு நேரம் இல்லை நபி அவர்கள் தாயிஃபுக்கு போகிறாங்க என்ன நினப்பில் போகிறாங்க அந்த பகுதியில் இருந்த விஐபிஸ் போகாமல் தாயுஃபில் தான் குடியிருக்கிறாங்க தாயிஃபில் இருக்கிற மக்கள் நம்முடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தாயிஃபில் இருக்கிறவங்க இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நமக்கு இந்த மக்களிடமிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும் மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு கருதி மார்க்கத்தினுடைய நன்மை கருதி தான் தனக்கு ஏற்பட்ட சோகத்தையும் பொருட்ப பொருட்படுத்தாமல் நபி தாயிஃபுக்கு கிளம்பிட்டாங்க மக்காவிலிருந்து சுமார் அறுபது மைல் தொலைவு கூட யாரை கூப்பிட்டு போகிறாங்கண்டா தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெய் ஹாரிஃபா லதியு கூட வர்றாங்க தாயிஃபுக்கு போயாச்சு அங்கே போய் தாயிஃபினுடைய முக்கியத்தர்கள் என்று அறியப்பட்ட மூணு நபரை முதல் நாள் சந்திக்கிறாங்க மூணு நபர்களும் நீளமான வரலாறு நான் சுருக்கி சொல்லுகிறேன் நபி அவர்களை வார்த்தையால் எவ்வளவு நோவினைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நோவினை எதிர்பார்ப்பு நடக்கவில்லை சொன்னால் பொய்த்து போனது முதல் நாள் மூணு பேரும் வார்த்தையால் நபியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நோகடிச்சாங்க நபி அவர்கள் தாய்ஃபுல பத்து நா தங்கியிருந்தாங்க அறியப்பட்ட தாய்ஃபுல உள்ள எல்லா முக்கியத்தர்களையும் சந்திச்சாங்க யாருமே ஏற்களைங்கிறது மட்டுமல்ல அரபியர்கள் அந்த காலத்தில் இருந்த மக்கள் விருந்தினர்களோடு உறவினர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான நாகரிகத்தை கூட அவர்கள் பேணவில்லை கடைசியில் பத்தாவது நாள் ஊரில் இருக்கிற அந்த அடிமைகளையும் சில புத்தி சுவாதீனமில்லாதவர்கள் அல்லது சொல்லுகின்ற வேலையை செய்கிற எடுபடிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களையும் ஏவி விட்டு நபியை ஒரு கிருக்கனை போல நடத்தினார்கள் பின்னால் முன்னால் ஓடவிட்டு பின்னால் கல்லால் அடிக்கிறது வார்த்தைகளால் திட்டுறது பின்னால் கூச்சல் போட்டுக்கிட்டே வருவாங்களா இல்லையா ஒரு கேணக்கு இருக்க பார்த்தா அந்த மாதிரி நபியை நடத்தினாங்க நபியினுடைய நபியினுடைய கல்லால் அடித்தாங்க நபியினுடைய கால் பகுதியிலே ஒரு கல் நல்லா பிடிச்சிருச்சு நபியினுடைய இரண்டு செருப்புகளும் இரத்தத்தால் நடைந்து போயின கூட இருக்கிற ஜெய்து குண ஹாரிசார் அதியல்லா நூக்கு தாங்க முடியலை நபிக்கு பின்னால் வந்து முடிந்தவரை தடுத்து தடுத்து பார்க்கிறார்கள் இரு மூன்று இரு மூன்று கற்கள் புன ஹாரிசாவுடைய முதுகு துணியெல்லாம் நனைந்து விட்டது முடிந்தவரை நபியை தற்காக்குகிறார்கள் நபி அவர்கள் வேக ஊரை விட்டு வெளியேறி தாயிஃபுக்கு வெளியில சுமார் மூணு மைல் தொலைவில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் யாருடைய தோட்டம் என்று தெரியாது அந்த திராட்சை தோட்டத்தில் வந்து மர நிழலுக்கு பக்கத்தில் நபி உக்காங்க மர நிழலுக்கு பக்கத்தில் நபி உட்காடுறாங்க உட்கார்ந்து ஒரு துவா ஓதுறாங்க அரபி தெரிந்தவர்களுக்கு அந்த துவாவினுடைய அடர்த்தி பொருள் சுவை நமக்கு புரியும் நபியினுடைய நெஞ்சத்திலே சுரந்து தேங்கி கிடந்த கவலையை சோகத்தை எதிர்பார்ப்பு பொய்த்து போனதை அல்லாஹுடைய தூதர் வார்த்தையாக வடித்தெடுக்கிறார்கள் அல்லாஹும்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 கூட யாரிடம் என்னை விரோதித்து கொள்ளும் அல்லது விரோதி நடந்தது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 நபியினுடைய இந்த கோலத்தை பார்த்த அந்த தோட்டத்தினுடைய இரண்டு எதமான உண்மையில் நபியினுடைய பரம விரோதிகள் ஒத்துபா ஷைபா இபுனை ரபி ஆ ரபி ஆடைய ரெண்டு மக்கள் ஒத்துபாவும் ஷைபாவும் அவங்க தான் இந்த திராட்சை தோட்டத்தின் எதமானர்கள் நபி அவங்களுக்கு தெரியும் நபி அவங்கள கவனிக்கல நபி இருக்கிற இந்த இருப்பை பார்த்து அவங்களே மனமிறங்கி தன்னுடைய அடிமை அத்தாசை கூப்பிட்டு அவருக்கு நல்ல திராட்சை கொத்து ஒன்று புரிஞ்சி கொடுங்க கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறார் சொன்ன உடனே அத்தாஸ் வெளியூருக்காரர் வந்திருப்பவர் யார் என்று அத்தாசுக்கு தெரியாது ஒரு திராட்சை கொத்தை கொண்டு வந்து அன்னலாரிடம் தருகிறார் நபி அவர்கள் இரண்டு கரமேந்தி திராட்சை கொத்தை வாங்குகிறார்கள் ஒரு திராட்சையை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறார்கள் அத்தாசுடைய காதலை இந்த பிஸ்மில்லா விழுந்தவுடனே கொடுத்துட்டு செல்ல திரும்பியவர் மீண்டும் நபியை நோக்குகிறார் என்ன சொன்னீங்கன்னு கேட்டார் என்ன சொன்னீங்க நபி சொன்னாங்க பிஸ்மில்லா சொன்னேன் அவர் சொன்னாரு இந்த வார்த்தையை இந்த ஊருக்காரர்கள் சொல்ல மாட்டார்களே இந்த பகுதிக்காரர்கள் பிஸ்மில்லா சொல்லும் பழக்கம் கிடையாது நீங்கள் யார் என்று அவர் கேட்கிறார் ஏனென்றால் அவர் கிரித்தவர் வேதம் தெரிந்தவர் அல்லாகுவை அறிந்தவர் இந்த மக்கள் பிஸ்மில்லா சொல்ற பழக்கம் இல்லை நீங்க பிஸ்மில்லா சொல்றீங்களே நீங்க யார்னு கேட்டார் அவர் நபி அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள் இந்த ஊருக்காரர்கள் சொல்ல மாட்டார்கள் என்றால் நீ எந்த ஊர்னு கேட்டாங்க மின் ஐன் மின் ஐயில் பிலாதி அந்த நீங்க எந்த ஊர்னு நபி கேட்டாங்க அவர் சொன்னார் நான் ஊரை சேர்ந்தவர் என்றார் நை நவா நபி அவர்கள் சொன்னாங்க நபி அவர்கள் கேட்டுட்டு சொன்னாங்க மின் கரியத்தில் ரஜூலி ரொம்ப உயர்ந்த மனிதர் வாழ்ந்த ஊராச்சேன்னா ரொம்ப உயர்ந்த மனிதர் நல்ல மனிதர் வாழ்ந்த ஊராட்சே அப்படின்னா உடனே அவர் திரும்ப கேட்டார் யூனுசை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் யூனு என்பவர் உங்களுக்கு எப்படி தெரியும் நபி சொன்னாங்க ஹதா அஹி ஹுவ நபியுன் ஒ அன நபி அவர் என்னுடைய சகோதரர் அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபிதான் என்றார் உடனே அந்த அத்தாசுக்கு மகிழ்வு தாங்கலை அவர் கிரித்தவர் நபியினுடைய இரண்டு கரங்களையும் பற்றினார் நபியினுடைய நெத்தியிலே முத்தமிட்டார் நபியினுடைய கையிலே முத்தமிட்டார் நபியினுடைய பாதத்திலும் முத்தமிட்டார் காலிலும் முத்தமிட்டார் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த இரு அடிமைகள் இரண்டு துன்மார்க்கர்கள் பேசி நம்முடைய அடிமையை கெடுத்து விட்டார் அவர் அவரும் மாறிவிட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நபி தாயிஃபுக்கு மேற்கொண்ட பயணத்தில் கிடைத்த ஒரே போனி இப்போதைக்கு அத்தாஸ் தான் அத்தாஸை சந்தித்து நபி அமர்ந்திருக்கும் போதே வானவர் ஜிபரையில் வந்து விட்டார் நாம் கேட்ட வரலாறு தான் அல்லாஹின் திருத்தூதரே தாயிஃப் உடைய ரெண்டு இருக்கிற இரண்டு மலைகளுக்கு சொந்தமான மலக்குகள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் விரும்பினால் புகாரியிலே வந்திருக்கிற ஹதீஸ் நீங்கள் விரும்பினால் இவங்களை அப்படியே நச்சரலாம்னு கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உயர்ந்த குணத்தை அங்கேயும் பதிவு செய்தார்கள் இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய பாரம்பரியம் இஸ்லாத்திலே வளரும் இவங்கள் அவசரப்பட்டு தண்டிச்சிர நபி அவர்கள் கிளம்பி வந்தாங்க வர்ற வழியில் ஒரு இடத்துல சில நாட்கள் நபி தங்கி இருந்தாங்க வர்ற வழியில் ஒரு இடத்துல அந்த இடத்துல சில நாட்கள் தங்கி இருந்த போதுதான் நபி அவர்கள் அதிகாலையிலே குர் ஓதியதை அல்லாஹ் குர்ஆானிலே சொல்லுகிறார் குர்ஆானை ஓதியதை வழியிலே கடந்து சென்ற சில ஜின்கள் கேட்டதாகவும் நபியினுடைய குர்ஆனை கேட்டு ஜின்களுக்கு ஹிதாயத் கிடைத்ததாகவும் அவர்கள் தூதுவர்களாக சென்று தன்னுடைய கூட்டத்தை மார்க்கத்திற்கு அழைத்ததாகவும் ஒருமுறை நபியினுடைய வார்த்தையை கேட்டதிலே பெரும் மாற்றம் ஏற்பட்டு போனதாக அல்லாஹு ஆனிலே சொல்லுகிறார் நபி அவர்கள் அங்கிருந்து இது நபி அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பட்டம் தரப்பட்ட பத்தாவது ஆண்டு வரலாற்றில் இதற்கு பெயரே ஆமுல் ஹசுன் சோகம் துக்கத்தின் ஆண்டு அந்த ஆண்டு நபி அபு தாலிப் அவர்களை இழந்தார்கள் அன்னை ஹதிஜா நாயகி அவங்களை இழந்தாங்க தாயிஃபுக்கு போய் மனதளவில் கடுமையாக நோவினைப்படுத்தப்பட்டார்கள் எதிரி மூன்றாவது ஆண்டு நடந்த உகது போரிலே முஸ்லீம்களுக்கு பெருத்ததொரு இழப்பு ஏற்பட்டது நபி அவர்களுக்கும் பெரியதொரு இழப்பு ஏற்பட்டது குடும்பத்தாலும் நபி அவர்களே நேரடியாக தாக்கப்பட்டார்கள் நபி அவர்களே நேரடியாக தாக்கப்பட்டார்கள் ஒரு தருணத்தில் அன்னை ஆயிஷான் ஆகி கூட நபி பேசிகிட்டு இருந்தாங்க நபி கேட் ஆயிஷான் ஆகி கேட்டாங்க அல்லாஹின் திருத்துதரே உஹது போரில் மனம் வருத்தப்பட்ட நான் என்னுடைய வாழ்நாளிலே நபி இந்த மாதிரி அழுகிறத அதுக்கு முன்னாலேயும் பார்த்ததில்லை நபியினுடைய மவுத்து வரைக்கும் அதுக்கு பின்னாலையும் பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளவு கதறி அழுதாங்க அந்த நாளை பற்றி நபி சொல்லும்போது சொன்னாங்க இதைவிடவும் கடுமையான நாள் நான் தாய் பிலே சந்தித்த நாள் நபி அவர்களுடைய கண்ணியத்தை நபி அவர்களுடைய கீர்த்தையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ஊரில் இருக்கிற கேணையை பித்துக்குழிகளை ஏவிவிட்டு கல்லால் ஏதோ ஒரு கேண கிருக்கனு நடத்துறது மாதிரி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 மார்க்கத்தை முழுமையாக புரிந்து அறிந்து செயல்படுகிற உயர்ந்த நிலையை நமக்கு தருவானாக் அல்லாஹுடைய அருளுக்கும் அல்லாஹுடைய ரஹமத்திற்கும் உரிய நன்மக்களாக அல்லாஹ் நமையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கியுள்வானாக் வாஹருதாவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹ் வபரகாத் சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திகி சுபஹான் கல்லாஹும் ஹம் திக அஷஹு அா இன் அஸ்திர வத்தூபோய்